பள்ளியில் ஈடுபட்டிருந்த போது நான் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தேன் அவர்கள் என்னை மறைத்துக் கொண்டிருந்தார்கள் அவ்வீரர்களை உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் விரட்டலானார்கள் அப்போது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் உமரே அவர்களை விட்டுவிடும் என்று கூறிவிட்டு அபிசீனியர்களை நோக்கி அர்பிதாவின் மக்களே அச்சமின்றி விளையாடுங்கள் என்று கூறினார்கள்